வணக்கம் மே ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டினியின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச தீயணைப்பு படைவீரர்கள் தினம் மே நான்காம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு அலி அலியேவ் மல்யுத்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் பஜ்ரங் புனியா மூன்று சமீபத்தில் இந்தியாவை தாக்கிய பானி புயலுக்கு அந்த பெயரை வைத்த நாடு வங்கதேசம் நான்கு நிதி ஆணையத்தின் ஆலோசனைக் குழுவின் புதிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பவர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொது அறிவு செய்திகளில் ஆர்வமுடைய அனைவருக்காகவும் பழங்காலம் முதல் தற்போதைய தகவல்கள் வரை அனைத்தையும் திரட்டி தினந்தோறும் ஒளிபரப்பப்படுகிறது பொது அறிவுக்குவியல் தங்கள் குழந்தைகளையும் கேட்க செய்யுங்கள் அவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருங்கள் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று நேபாள நாட்டின் காட்மாண்டுவை எந்த இரு நாடுகளுடன் இணைக்க ரயில்வே கட்டுமான திட்டம் தொடங்கப்படவுள்ளது இரண்டு இந்தியாவின் மிகப்பெரிய மின்னனு விழாவான நுகர்வோர் எலக்ட்ரானிக்ஸ் கண்காட்சி இரண்டாயிரத்தி எங்கு நடைபெறுகிறது மூன்று குழந்தைகளுக்கான ஐந்து நாள் திரைப்பட ஒர்க்ஷாப் எங்கு நடைபெற்றது நான்கு சர்வதேச தீயணைப்பு படைவீரர்கள் தினம் எந்த நாட்டு வீரர்களின் நினைவாக சரிக்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி